தமிழ் என்றால் ஆமாள்மள்ானொலியின் தமிழ் அழகு இடைந்தெருங்கள் என்றென்றும் ஜால் தமிழ் வானொலியோடு இது உங்கள் வானொலி நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இணைந்திருக்கின்றி பாஸ்கரன் என்ன சொன்ன கூட்ட சேர்த்த முடியாது கூட்டம் கூட்டம் இல்லை அன்பாலே தானா சேந்த தனி சேர்ந்த கூட்டிக்கில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் நேர்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை 10 பாடல் அல்லது பதினொரு பாடல்களை எழுதி அந்த பாடல்களை விரும்ப காரணம் என்ன நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள் உங்களுடைய பெயர் நீங்கள் விரும்பிக் கேட்ட பாடல்களில் மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்வுகளை எழுதி அந்த பாடலை யாருக்காக விரும்புகின்றீர்கள் என்பதையும் எழுதி அனுப்ப வேண்டிய இணைய முகவரி கவிதை கோயில் அட் ஜிமெயில் இந்த இன்றைய நேர் இது உங்கள் நேரம் உங்கள் கையில் எடுக்க வேண்டிய நேரம் ஆகையால் காத்திருக்கின்றோம் உங்களுடைய பாடல்களுக்காக நீங்கும் சேத்த மாதிரி துன்பும் மேதையில் யாழது நீத்த மாதா ஜல் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தை பாடல்களை அழகாக சித்தரித்து எழுதி அனுப்பியிருக்கின்றார் லண்டனில் இருந்து சரோஜாதேவி தங்கராஜா அவர்கள் இந்த நேர் நேரத்தை இன்று அவர் தனது கையில் எடுத்திருக்கின்றார் இரண்டு வரிகளில் ஒவ்வொரு பாடல்களுக்கு விளக்கம் தந்தாலும் இந்த பாடல் தெரிவுகளை மிகச் சிறப்பாக தெரிவு செய்து இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் தன்னையும் இணைத்துக் கொள்ளுமாறு எழுதி அனுப்பியிருக்கின்றார் லண்டனில் இருந்த சரோஜா தேவி தங்கராஜா அவர்கள் அவர்களுக்கு ஜால் தமிழ் வானொலி ஊடாகவும் எழுதி சார்பாகவும் திரு ஜேம் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் இன்று கையில் எடுத்திருக்கின்றார் இன்றைய நேரத்தை சரோஜாதேவி தங்கராஜா லண்டனில் இருந்து இவருடைய சொந்த ஊர் அச்சுவேலி தற்போது வசிப்பிடம் இங்கிலாந்து என்று எழுதியிருக்கின்றார் அவருக்கு மீண்டும் நண்பர்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பாடல் காட்டிலைகளில் லண்டன் நோக்கி திருமகளின் முதல் மகளிர் முதலில் ஜார் தமிழ் வானொலி அறிப்பாளர்கள் நேயர்கள் திருமதி ராகினி பாஸ்கரன் அவர்களுக்கும் என் மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய படைப்புகளை ரசித்து வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இலங்கை மண்ணின் சிறப்பை மிக அழகாக தன் குரலால் பழைய பாடல்களை இரவின் தொழில் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து அது இசையின் மடியில் நிகழ்ச்சியிலும் இடைக்கால பாடல்களை கொண்டு வந்து மக்கள் மனங்களில் என்றென்றும் நிலையாக நிற்பவர் திருமதி ராஜ்ணி பாஸ்கரன் அவர்கள் அவர்களிடம் படைப்பை கொடுத்து மகிழ்வதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது இந்த ஜால் தமிழ் வானொலியில் இருக்கும் அத்தனை அறிவிப்பாளர்கள் உரிமையாளர்கள் நேயர்களுக்கும் என் மனம் நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய முதல் பாடலை தருகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் பாட்டும் நானே பாவமும் நானே அருமையான பாடலோடு இந்த நேரத்தை கையெழுத்திருக்கின்றார் சரோஜாதேவி தங்கராஜா அவர்கள் இந்த பாட்டுக்கு அவர் கொடுத்த விளக்கம் கலைமகள் அருள்பெற்ற ஒரு பக்தனின் மனநிலை அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் இந்த பாடல் கணீர் என்று தொடங்கும் தன்னை மறந்து மெய்மறந்து இந்த பாடலை தொடர்ந்து ரச ரச ரச ரச ரச வண்ணமே இருப்பதாக எழுதியார் நன்றி சரோஜாதேவி தங்கராஜார்களே உங்களுடைய சித்தரிக்கப்பட்ட பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய ரசனை கேட்ப உங்களுடைய எழுத்து வடிவங்களில் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் நன்றிகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய முதல் பாடல் காட்டலையில் என்னை வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ആടും കലയിൻ നായകൻ നാനേ ആശയും പൊറിൽ ഇടയും നാനേ ആടും കലയിൻ നായകൻ നാനേ എದಲು ഇയങ്ങൂ വിനകും നാനേ എദനും ഇയങ്ങൂ ഇയകും നാനേ നെഞ്ഞിസൈ നിൻ താൽ അടങ്ങും அசையும் அகிலமெல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மணிதாவும் ஆணவம் பேரிட நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மணிதாவும் ஆணவம் பேரிட ஆடவாயனோடு பார் பாய இ மூட வந்ததும் பாட்டு நானே பாவமுன்னே பாடு நான் பாடமை தேனி பாட்டு நானே பாவமுன்னானே நானே கம் திதி கம் திடி தனித பதி கரி தரி கரி தனித பபதி சம கே பபரி மக பல பாவ தனிதான் ஜனமக்கு ஜன ம் ம் ம் ம் க்கெட்டி தாடி விண்ணத்த தாங்கிரி தீங்கு தட தட தட தட நேசரீகமா தும்பி கரதகடா காரிசம் தட கரதா பரனி குறி கரதை தாய் தேடி தேடி மதகடா பபமத பபரி மத பவரமனி தசனிரி சகரி மத சிக்カリனிதனிதம் தாய் தேடினி தடதரிரா டரிதகடா நிதகடா ரிகம மத பகமா தகனிபதந்தி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 பாடல் காதலினால் வேதனையுட்டு ஒரு நாயகன் முடிவெற்ற சோகம் என தாங்க முடியாத மனநிலையில் எடுக்கப்பட்ட காட்சி இந்த பாடல் காட்சி அது எனக்கு பிடித்த நடிகர் என்றால் நடிகர் துலகம் கணேசன் டி எம் குரலில் வெறும் அத்தனை பாடல்களும் என்னை என்றென்றும் கவர்ந்த பாடல்கள் என்று எழுதியிருக்கின்ற இந்த பாடல் காட்சியில் குடி போதையில் நடிகர் திலகம் சிவாஜி கணசன் அவர்களுடைய நடிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது மட்டுமல்லாது காதலினால் தோல்வியுற்றால் ஒரு மனிதன் போதையைத்தான் கையில் எடுக்க வேண்டுமா கேள்வியை எழுப்பும் வகையில் இந்த பாடல் காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் எனது இரண்டாவது தெளிவாக இந்த பாடல் காட்சியை நான் மனக்கண்ணில் நிறுத்தி யாழ் தமிழ் வானொலியில் எனது சார்பாக கேட்க விரும்புகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்தேன் என்ன செய்தேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே இரண்டு மனம் வேண்டும் iravum pagalum irandanan indum thundam irandanan iravum pagalum irandanan indum thundam irandanan uravum pirivum irandanan உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்கே என்ன வழி இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் பாடல்களை எழுதி பாடல்களை விரும்ப காரணம் என்ன என்பதையும் எழுதி உங்களுடைய பெயர் நீங்கள் என்ன எங்கே வசிக்கின்றீர்கள் என்பதை எழுதி பாடல்களால் மறக்க முடியாத சுவாரசமான சம்பவங்கள் இருந்தாலும் அதையும் எழுதி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இணைந்து கொள்ளவும் இணைந்து கொள்ள வேண்டிய ஒதுக்கி உங்களுடைய சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நேர் நேரத்தை தனது கையில் எடுத்து அழகாக படர்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றார் எழுதி அனுப்பி லண்டனில் இருந்து சரோஜா தேவி தங்கராஜா இவருடைய அடுத்த பாடல் தெரிவு பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியாகிய பாசமலர் திரைப்படத்திலிருந்து நடிகர் சிவாஜி கடேசன் சாவித்ரி அவர்களுடைய நடிப்புக்காக இந்த பாடலை நான் விரும்பி கேட்டிருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அண்ணன் தங்கை பாசத்தை அலகுற சித்தரிக்கும் பாணியில் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆதலால் இந்த அண்ணன் தங்கை பாசத்தை மிக அழகாக இந்த படத்தை போல் எந்த படமும் எடுக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் இணைந்து பாசத்தை கொட்டி இந்த பாடலுக்கு இந்த படத்துக்காக நடித்து கொடுத்திருக்கின்றார் என்பதற்காகவும் இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன் இசை அமைத்தவர் மெல்லிசைமன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜி எம் சவுந்தரராஜன் குரலில் கன்னதாசன் வரிகளில் பாடல் லண்டன் நோக்கி மதுரை நகர் கண்டு கொலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆழ புவி புதிர் ஆழ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 வாழப்பிருந்தாயட தை மாமைய <laughs> பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா ஜ தமிழ் வான் மொழியில் இந்த நேரம் இன்றைய நேயர் நேரம் இந்த நேரத்தை தன் கையில் எடுத்து அழகான பாடல்களை எழுதி அனுப்பி லண்டனில் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார் சரோஜா தேவி தங்கராஜா இவருடைய அடுத்த தெரிவு பாக பிரிவினை திரைப்படத்தில் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் என்ற பாடலை நான் விரும்பி கேட்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் சோகத்தை கேட்பதிலும் ஒரு வகை தனி சுகமாகவே இருக்கின்றது சில பேருக்கு சோகத்தை கேட்டால் சொல்லுவார்கள் என்னதான் சோகத்தில் இருக்கின்றாய் என்று அடிக்கடி கேட்டு தொல்லை தருவது இயல்பு ஆனால் அப்படியெல்ல சோகத்தில் இருந்தால் மட்டுமே பாடல்களை ரசிப்பது அல்ல சில சோக பாடல்களை கேட்கும் பொழுது மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுவது மட்டுமல்லாது கொடுக்கப்பட்ட வரிகள் ஏதோ ஒரு வகையில் எங்கள் மனதை ஆற்றுகின்றன என்பதை நிலைநிறுத்தக்கூடிய பாடல்களில் நடிகத்திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் அழகாக எழுதப்பட்ட வரிகள் என்பதால் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் என்று எழுதியிருக்கின்றார் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ங்குவர் பலர் இருக்க இங்கு வந்து பிறந்தாய் செல்வ மகனே இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ காரணத்தை நானே அறியும்ன்னே நீயும் வந்து பிறந்தாய் செல்வ மகனே நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ வன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பமில்லை கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ மனதில் வளர்த்தவழாய் கண்மலர்ந்த பெண்மயிலை நான் அடங்கேன் நீ வளர்ந்து மரமாக நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய்மனதை காத்தேன் தங்க மகனே ஆரோ ரோ ரோ ஆராரோ என்னுடைய அடுத்த தெரிவு என்று எழுதியிருக்கின்றார் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் கண்ணதாசன் வரிகளில் எழுதப்பட்ட பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை நான் விரும்பி கேட்கின்றேன் இந்த படத்துக்கு இசை அமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் கண்ணதாசனுடைய ஒவ்வொரு தத்துவ வரிகளும் என்னை மிகவும் கவர்ந்த வரிகள் அவருடைய தத்துவ பாடல்களை விரும்பி ரசிப்பது மட்டுமல்லாது அவருடைய சில வார்த்தைகளையும் மனதில் நிறுத்தி அந்த வழிபாதையை அடைந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளும் என் மனதில் இருக்கின்றது அதனால் இந்த பாடலில் வெறும் அத்தனை வரிகளும் உண்மையான தத்துவம் நிறைந்த வரிகள் மட்டுமல்லாது ஒருவனுடைய வாழ்க்கைக்கும் உதவக்கூடிய வரிகளாக இருப்பதால் இந்த பாடலை நான் விரும்பி என்று எழுதியிருக்கின்றார் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் இந்த வரியும் என்னை மிகவும் கவர்ந்த வரி என்று எழுதியிருக்கின்றார் சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரம சிவன் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் குயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் இதிக்காரே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருப்ப இடத்தில் கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் என்ற வண்டி ஓடும் துனை போலே அளவோடு உறவாட வேண்டும் முயன்றோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொந்தது அதில் அர்த்தம் உள்ளது நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதியேறு இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் கொண்டால் எல்லாம் சொந்தது அதில் அர்த்தம் உள்ளது சந்திப்பு திரைப்படத்திலிருந்து மெல்லிசை விஸ்வநாதன் இசையில் வாணியின் வரகளில் எழுந்த ஆனந்தம் விளையாடு என்ற பாடலை நான் அடுத்ததாக தெரிவு செய்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் இனிய குடும்பம் இறைவன் வாழும் ஆலயம் போன்றது அது மட்டுமல்லாது ஒவ்வொரு குடும்பங்களிலும் விட்டுக் கொடுத்தல் இருந்தால் அது என்றென்றுமே ஆனந்த இல்லமாக அமையும் என்பதற்கு மிக சந்தோஷமான பாடல்களில் என்னை கவர்ந்த பாடல் இந்த பாடல் இது என் குடும்பத்துக்காக கேட்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மங்கல்யம் தவழும் மகரா சிவதனம் மலர்ந்தாலே போதும் வேரேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழு பிரதி நீதானே கண்ணே என கேட்ட மனைவி ஆனந்தம் விளையாடும் தாயி எது வந்த போதும் சுமை தாங்கினீ எது வந்த போதும் சுமை தாங்கினியே ஆனந்தம் விடையாடும் ஜல் தமிழ் வானொலியில் ஒரு அழகான நிகழ்ச்சியை திருமதி ராகி நிவாசன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருப்பதை விட்டு மிக பெருமை அடைகின்றேன் காரணம் என்னவென்றால் இலங்கை வானொலியின் நினைவிலைகளை மீண்டும் மீட்டித் தந்த வண்ணம் இருக்கின்றது இவருடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் அன்றைய காலகட்டங்களில் நேர் நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எழுதி அனுப்பிவிட்டு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகாமல் போனதே நிறைந்த நாட்கள் சில சமயங்களில் நீண்டகாலம் காத்திருந்தும் அந்த எங்களுடைய நேர் நேரம் ஒளிபரப்பாகிய காலகட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது மனதில் மகிழ்வான தரணங்களாக இந்த நிகழ்ச்சி வடிவம் மீண்டும் யாழ்த்தமிள் வானொலியில் வலம் வருவதையிட்டு நான் மகிழ்வு அடைவது மட்டுமல்லாது அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறுகின்றேன் இந்த தருணத்தில் என்றும் எழுதியிருக்கின்றார் என்னுடைய அடுத்த பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலை கேட்கின்றேன் விரும்பியென்று நடக்கத்திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு தான் என்னை மிகவும் கவர்ந்தன என்பது உண்மையாக இருந்தாலும் இந்த ஆளுநர் மணி திரைப்படத்தில் வரும் அத்தனை காட்சி வடிவங்களும் அத்தனை பாடல்களும் என்னை மிகவும் கவர்ந்தன டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளுக்கு ஆலயமனி என்னுடைய அடுத்த தெளிவாக நான் உங்களிடம் விரும்பி கேட்கின்றேன் கவிஞரின் கற்பனை சக்தி ஊற்றெடுக்கின்றது என்றால் இந்த பாடலுக்கு மிகையாகாது ஆதரால் இந்த பாடலை நான் விரும்பி காற்றலையில் கேட்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார்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 கல்லெல்லாம் மாணிக்கு கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்கு கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிங்கும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் குரு வாசகம் திருவாசகம் கல்லைக்கனி ஆக்கும் முந்தன் குரு வாசகம் உண்டென்று சொல்வரும் தன் கண் வண்ண கண்ணல்லவா அல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சகுலையும் சே அல்லவா கம்பன் கண்ட சீதையுந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலையும் சே அல்லவா அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாபதி அனைத்த அமராவதி மந்திரி அமலமதி சென்ற பின்பு பாவலது நீயகதி என்றும் நீயகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா பேசேவம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் சுசிலா இருவரும் இணைந்து பாடிய அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தது என்ற பாடலை எனது அடுத்த பாடலாக தெரிவித்திருக்கின்றேன் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் பத்மினியோடு பேபி ராணி அவர்களும் இணைந்து நடத்திருக்கின்றார்கள் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பாலி இவர்களுக்காக மட்டுமல்லாது இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்த சிவாஜி கணேசனுடைய அந்த மென்மையான பார்வை அவருடைய அலங்காரங்கள் என்னை மிகவும் கவர்ந்ததால் இந்த பாடலை நான் விரும்பி கேட்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் அழியிலே பிறவாத அலைமகளே ஏ இசையை பயிலாத தலைமகளோடம் புரியாத மலை மகளே உலகத்தாய்ப்பிறெடுத்த தலைமகளே அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ டை பிடிக்கும் குளிர் அல்ல இங்கும் அங்கும் நீர் பாயும் நீரோரை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை என்று சொல்ல யக்கு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்துடு கத்தி வரும் கள நடையில் திறந்ததுதான் துணைந்த திரான் பாவமோ தெய்வமாக வாய் மலர்ந்து முடிந்த திடான் ஜானதி அம்மாவின் குரலில் வெளிவந்த தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே ஆளு மணித்திரப்படத்திலிருந்து என்னுடைய இறுதி பாடல் தெரிவு என்று எழுதியிருக்கின்றார் இந்த பாடலை நான் விரும்புவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சில சமயங்களில் தூக்கம் பெற மறுக்கும் நேரங்களில் இந்த பாடலை நான் காதோரம் கேட்டுக்கொண்டால் என்னை மறந்து தூங்கிக் கொள்வது இந்த நேர் நேர நிகழ்ச்சியில் என்னுடைய இறுதி பாடலாக இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன் என்றும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த ராய்பாஸ்கன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இறுதிப் பாடலை இந்த காற்றலையில் இன்றைய நேர நிகழ்ச்சியில் நான் எல்லோருக்காகவும் விரும்பி கேட்கின்றேன் என்றும் எழுதியிருக்கின்றார் நன்றி உங்களுடைய அன்பு ஆதரவு என்றென்றும் ஜாழ்தமிழ் வானொலியோடு இணைந்து தந்தமா சந்த வண்ணம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது உங்களுடைய சொந்த குரலிலும் நீங்கள் காற்றலையில் நேரடியாக வந்து நிகழ்ச்சிகள் கலந்து சிறப்பிக்கலாம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் இதுவரை நேரமும் ஜார்ஜ் தமிழ் வானொலியில் இன்றைய நேயர் நேரத்தை தன் கையில் எடுத்து அழகான பாடல்களும் அழகாக வர்ணனைகளை எழுதி ரசித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த லண்டனிலிருந்து திருமதி சரோஜா தங்கராஜா அவர்களுக்கு வானொலி ஊடகம் சார்பாகவும் எழுது சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உறங்காத விழிகளுக்காக இரவின் துயில் நிகழ்ச்சியை சங்கமிக்கின்றேன் நன்றி तू तू कंठ गले सव उठने हमई धरेंगे